நூறு அபுரா அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவனு ஆவான் ஒவ்வொன்றிலும் சிறப்புண்டு உமக்கு பயனளிப்பவற்றில் ஆசை கொள்வீராக அல்லாஹுவிடம் உதவி தேடுவீராக பலவீனம் உமக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் நான் இப்படி இருக்குமே என்று கூறாதீர் எனினும் அல்லாஹுவின் விதி அவன் நாடியபடி நடந்தது என்று கூறும் நீ இதை செய்யவில்லை என்றால் இது ஷைதானின் செயலாகும் என நபிசல்லு அலிஹசல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு